அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நல்லொழுக்கத்தினால் யாவரும் அடைய முடியாத மேன்மையை ஒருவர் அடைவார் ஒழுக்க கேட்டால் யாரும் அடையக்கூடாத பழியை அடைவார்கள் அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர் மேன்மையை அடைவார் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்துக்கு மாறான பெரியோர்களால் இழுக்கமாக சொல்லப்பட்டதை பின்பற்றுபவர்கள் எய்தா பழி எய்துவர் எய்தா யாருக்கும் இந்த மாதிரி பழி வரக்கூடாது வாழ்க்கையில் அப்பேற்பட்ட பழியை அடைவார் அப்படின்னு அர்த்தம் எய்தா பழி அப்படிங்கிறது மனிதர் அடைய கூடாத பழி இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் என்றும் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்றும் புகழ் அதிகாரத்தில் கூறினதை நம்ம நினச்சி பார்க்கலாம் மேன்மை பழி ஒழுக்கம் ஒழுக்கமின்மை அதாவது ஒழுக்கத்தால மேன்மையும் ஒழுக்கமின்மையால பழியும் ஏற்படுகிறது என்றால் ஒழுக்கமானது மனிதனை உயர்ந்தவனாகவும் ஒழுக்கமின்மையானது மனிதவனை இழிந்தவனாகவும் ஆக்கிவிடும் என்பதை உணர்த்துகிறது சிறிது ஒழுக்கம் தவறினாலும் அது பெரிய இழுக்காக கொடிய அடா பழிகளையெல்லாம் நீண்ட காலம் அதை உண்டு பண்ணிவிடும் அப்படிப்பட்ட ஈன இழுக்கு நேராமல் நம்மை பிறர் பாராட்டும்படியாக மானத்தோடு பேணி வாழ வேண்டும் அந்த வாழ்வுதான் மகிமை உடையது என்று பெரியோர்கள் உபதேசிக்கிறார்கள் நெறி நியமங்களோடு ஒருவன் நடந்து வருவானேயானால் அவன் மேலான நிலைக்கு செல்கிறான் உயர்ந்து வருகிறான் கட்டுப்பாடு மனிதனை புனிதனாக்கி நன்மை தருகிறது அப்படி இல்லாமல் மனம் போனபடி பழிக்கக்கூடிய வழியில் ஒருத்தன் திரிவானே ஆனால் அவன் இழிந்து போன மிருகமாய் அழியாத துயரை நீண்ட காலத்துக்கு துயரை அடைகிறான் என்பது கருத்து பரிமேரழகர் சொல்லுகிறார் ரெண்டு முதல் ஆறு வரை ஐந்து குரட்பாக்களும் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா வரக்கூடிய நன்மையையும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலன்னா வரக்கூடிய குறபாட்டையும் குற்றத்தையும் நமக்கு உணர்த்தினார் என்று சொல்லுகிறார் ஆச்சாரத்தினால உயர்வு ஏற்படும் ஆச்சாரம் இல்லைன்னா ஆச்சாரம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் பின்னாலையும் சொல்லுவார் அச்சமே கீழ்கிறது ஆச்சாரம்பர் பின்னால் பொருட்பாளில் சொல்லுவார் கடைசி அதிகாரத்தில் இதுக்கு முன்னால ஆறாவது குரல்ல இழுக்கத்தின் ஏதம் படுதலை அறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் உள்கார் அப்படின்னு சொன்னார் அந்த ஏதத்தின் வகையை இதுல கொஞ்சம் நன்றாக விளக்கி அருளியிருக்கிறார் ஏதம் உராமல் வாழ்வதே இனிய வாழ்வாம் இன்பமும் புகழும் அதனால் விளையுமாம் சுபாஷிந்தன் சொல்கிறது மனிதனுக்கு ஒழுக்கமே உயர்வானது ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கை செல்வம் எத்தனை உறவினர்கள் கூட இருந்தாலும் பயனற்றது என்று சொல்லியிருக்கிறது நமக்கு மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய அமைதி ஆனந்தத்துக்கு நம்முடைய ஒழுக்கம்தான் காரணம் யாரும் நமக்கு அதை வெளியிலிருந்து கொடுக்க முடியாது பதவரை படிக்கலாம் ஒழுக்கத்தின் முறையாக வாழ்பவர் மேன்மை மேலான நன்மை எய்துவர் அடைந்தே தீருவர் இழுக்கத்தின் முறையாக வாழாதவர் ஒழுக்கத்தை பின்பற்றாதவர் எய்தா தனக்கு துன்பம் தரும் பெரும் பழியினை அதாவது பாவத்தை அடைந்தே தீருவர் புழிப்புரை முறையாக வாழ்பவர் மேலான நன்மை அடைந்தே தீருவர் முறையாக வாழாதவர் ஒழுக்கத்தை விட்டவர் தனக்கு துன்பம் தரும் பெரும் பழியினை பாவத்தை அடைந்தே தீருவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் பழி